ஏழு ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லும் அலிஹி வசலம் அவர்கள் சுபு தொழுது முடித்ததும் பெண்கள் போர்வைகளால் போர்த்தி கொண்டு வீடுகளுக்கு புறப்படுவார்கள் இருட்டின் காரணத்தால் அவர்கள் யார் என